بسم الله الرحمن الرحيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله فاني اوصيكم نفسي اولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمتريرا قال الله تبارك وتعالى يقول بعد عذب الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم إما يأتي أنكم رسل منكم يقصون عليكم آياته فمن اتقى وأصلح فلا خوف عليهم ولا هم يحزنون புக்கள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தம் அலமது இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்தார் ஹகரத் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபுரைங்கள் ஐயாமனால் வரக்கூடிய முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான உடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா முத்தாலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் இவைகளிருந்து அந்த ரப்பூ நம்ம தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளில் இருந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் நான் தக்குவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் குதுபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை தவிர ஏனையர்கள் முன்சப்புகளில் வந்து இடங்கள் நிறைய காலியாக தென்படுகிறது அமர்ந்தால் மிக்க நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லே நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் கபரின் பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றது இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் அதிக அதிகமாக அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அவனை திருப்திப்படுத்தக்கூடிய மனிதராக இந்த உலகத்தில் வாழ கடமைப்பட்டிருக்கின்றான் ஒரு வருடத்துக்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு இன்னொரு வருடத்தை நாம் சந்திக்கின்றோம் ஒரு மாதத்துக்கு பிரியாவிடை கொடுத்து இன்னொரு மாதத்தை நாம் சந்திக்கின்றோம் ஒரு வாரத்துக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு இன்னொரு வாரம் ஒரு நாள் அதுக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டு இன்னொரு நாளை சந்திக்கின்றோம் இப்படி காலங்கள் உருண்டோடிக்கொண்டே செல்கிறது நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து கொண்டே போகிறது நம்முடைய வயதுகளும் கழிந்து கொண்டே செல்கிறது கபரின் பக்கம் செல்லக்கூடிய மக்களாக நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் கணித்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த வருடம் இருக்கின்றது வருடத்துக்குயியமானவர்களே இது இஸ்லாமியர்களுடைய மிக புனிதமான ஒரு மாதமாக இருக்கின்றது அல்லாஹு குறிப்பிடும் பொழுது அந்த பனிரண்டு மாதங்களிலும் அல்லாஹ் தங்கை படித்திருக்க கூடிய நான்கு மாதங்கள் தொடர்ச்சியாக மூணு மாதம் அதன் பிறகு இன்னொரு மாதம் அதாவது மாதம் இந்த மாதத்தை அல்லாம் மிக மிக கண்ணிய படுத்தியிருக்கின்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்ல அருமையான சகோதரர்களே இஸ்லாமியர்களுடைய புது வருடம் மொஹர் நம் மாதத்தில் இருந்து ஆரம்பித்து முடிகிறது இதுதான் இஸ்லாமியர்களுடைய புதிய வருடமாக கணிக்கப்படுகிறது கணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதம் சஞ்சையான மாதம் நாளுக்கு நாள் வருடத்துக்கு வருடம் மாதத்துக்கு மாதம் காலத்துக்குலம் இஸ்லாமியர்கள் அந்த பின்பற்ற கூடியவர்கள் அல்லாவை நெருங்க வேண்டும் அல்லாவுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா இந்த உம்மத்துடன் இரக்கம் உள்ள ரஹ்மானாக இருக்கின்றான் நாம் போதக்கூடிய அந்த விஸ்மியை எடுத்து பாருங்கள் மிக இரக்கம் உள்ள ராக ரீம் ஆக அல்லா இருக்கின்றான் அடியார்கள் அவர்கள் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் தங்களுடைய பல பழைய நிலைமைகளிலிருந்து புதிய நிலைமைக்கு அவர்கள் மாற வேண்டும் பாவத்தில் இருக்கிறாரா ஒருவர் அல்லாவுக்கு மாற்றமான காரியம் செய்கிறாரா போய்ப்புறம் பேசுகிறாரா மோசடிக்காரராக இருக்கிறாரா அவர் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையின் புதிய கட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் அல்லாவுடன் அடியாராக மாற வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தண்டனை கொடுப்பது எப்படி சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றானோ இதே போன்று அல்லாஹ் அடியார்களுடன் இரக்கம் உள்ளவனாக கருணை உள்ளவனாக பாசம் உள்ளவனாக இருக்கின்றார் கண்ணியமானவர்களே இந்த அடியார்கள் அல்லாவுடன் மிக நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பருந்தான கடமைகளை அல்லா கடமையாக்கி இருக்கிறான் அந்த பருந்துகளுடன் சேர்த்து அல்லாஹ் சுன்னத்தான நபிலான முஸ்தஹப்பான சில கடமைகளை நம்முடைய தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மூலமாக இந்த உமத்துக்கு அல்லாஹ் பயான் செய்கின்றான் பயன் செய்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மாதம் புதிய வருடத்தில் நானும் நீங்களும் கால் வைத்திருக்கின்றோம் இன்றைய கணக்கின்படி எட்டாவது பிறையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மாதத்தை பற்றி அலை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதற்கு அபு உரேதா ரவி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை இம்மா முஸ்லீம் ரஹ் முகமுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்லீம் ஷரீஃபின் அதீசை மிக அழகாக கொண்டு வருகிறார்கள் அதற்கு அபு உரேதா ரவி அவர்கள் சொன்னார்கள் நபி இந்த தெளிவுபடுத்தும் பொழுதோ இந்த மாதத்தில் கூடிய நோம்பை இந்த உமத்துக்கு பயன் செய்யும் பொழுதோ சொன்னார்கள் அப்தல் ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் ரமலான் உடைய மாதத்துக்கு பின்னால் பிடிக்கக்கூடிய நோம்புகளில் மிக மிக சிறந்தது மிக மிக சிறந்தது பாருங்கள் துல் அஜ் வந்துவிட்டால் அந்த துல் அஜ் மாதத்தினுடைய நோம்பை பிடிக்கின்றோம் கண்ணியமானவர்களே இஸ்லாமியர்கள் இந்த கலிமாவை சொன்னவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் குரானை சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்கள் அவருடைய உள்ளத்தில் அமரின் பக்கம் ஆர்வம் வர வேண்டும் ஆசை வர வேண்டும் எப்படி நாம் பொருளை சம்பாதிப்பதற்கு குடும்பத்தை நன்றாக வைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நாம் எப்படி ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இதே போன்று அல்லாவை நெருங்கும் விடயத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்தும் ஆர்வம் உள்ளவராக சிறந்த நோன்புல்லா அல்லாவுடைய மாதமாகிய இந்த முஹர் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்பதாக சொன்னார்கள் சொல்ல வேண்டிய இன்னும் சொன்னுமாவுடையான கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த மொஹர் ரம் மாதத்தில் பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நடந்தது அதில் ஆச்சரியமான அதிசயமான எத்திரியும் நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த மொஹர் ரம் அதாவது பத்தாவது நாள் பத்தாவது நாள்வர்களாக நம்முடைய நாள் என்னுடைய தொழுகை ஐந்து நேரகையா நான் நோம்பாளியாக இருக்கும்பொழுது நான் நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய நான் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி அந்த நபியை நாம் பின்பற்றுகின்றோம் சொல்லுகின்றோம் முரசலீன் நபியின் பின்னால் இந்த எந்த ஒரு நபி வரமாட்டார்கள் தலைவர் இந்த உலகத்துக்கே தலைவராக இருந்த அந்த முரசலீன் அலை வசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஹிஸ்டளை படிக்கின்றோம் நபி அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அலை வசல்லம் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் அல்லாவுக்கும் நன்றி கடன் நிறைவேற்றுவதற்காக வேண்டி கண்ணியமானவர்களே அல்லா எம்மை இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து எங்களை கோஷித்துக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய சந்தோஷப்படுத்துகின்றோம் தொழுகிவிட்டு அவர்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்தி அவர்களாக நினைக்கிறார்கள் சில பேர் ஜுமாவை மாத்திரம் நிறைவேற்றிவிட்டு நான் அல்லாவை சந்தோஷப்படுத்திவிட்டேன் என்பதாக நினைக்கிறார்கள் சில பேர் பரவான நோம்புகளை நிறைவேற்றக்கூடிய அந்த காலத்தில் சில நாள் நோன்பு பிடிக்கிறார்கள் சில நாள் நோன்பை விடுகிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் நான் அல்லாவை எப்படி சந்தோஷப்படுத்துகின்றேன் கண்ணியமானவர்களே இல்லவே இல்லை இல்லவே இல்லை அல்லாவை மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் இன்று பாருங்கள் நாம் பாவத்துக்கு செலவழிக்கிற நேரத்தை நேரத்தை எவ்வளவு செலவழிக்கின்றோம் ஆனால் இபாதத்துக்கு வரும்பொழுது அந்த இபாதத்தை செய்வதற்கு அந்த அமலை செய்வதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே ஒரு நாள் வரும் அந்த நாளையில் அமலுக்கு நேரம் கொடுக்கப்பட மாட்டாது தர்மத்துக்கு நேரம் கொடுக்கப்பட மாட்டாது இபாதத்துக்கு நேரம் கொடுக்கப்பட மாட்டாது அந்த சக்கராத்துடைய வேதனையை சுவைப்பார்கள் அல்லாவை அதிகமாக அவர்களுடைய ரூ அல்லா லேசாக கைப்பற்றுவான் அல்லாவை நிராகரித்தவர்கள் புறக்கணித்தவர்கள் அல்லாவை மறந்தவர்கள் வாழ்க்கையில் இபாதத்துக்களை விட்டு தூரமானவர்கள் அவர்கள் சஞ்சலப்படுவார்கள் துக்கப்படுவார்கள் அவர்கள் இந்த மாதத்தில் இந்த ஆசூரா உடைய சிறப்பை எதிர்பார்த்தவர்களாக வர்களாக அவர்கள் நோபு பிடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு பக்குவம் என்றால் அலை ஒசல்லும் அவர்கள் இந்த நோன்பை பற்றி குறிப்பிடும் இந்த நோன்பை நான் மாத்திரம் பிடிக்கவில்லை இந்த உண்மத்து மாத்திரத்துக்கு மாத்திரம் பிடியுங்கள் என்பதாக நான் குறிப்பிடவில்லை இந்த நோன்பைத்தரை குறைசிகள் கூட குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் பத்தாவது நாளை உளிவுபடுத்தும் பொழுதோ பயன் செய்யும் பொழுதோ சொன்னார்கள் இந்த நோன்பு இருக்கிறது இந்த பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய இந்த ஆசூராவுடைய நோன்பை அவர்கள் இந்த உண்பார்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அதே போல ஜாக இருக்கக்கூடிய குறைசிகளும் பிடித்தார்கள் பிடித்தார்கள் முஸ்லீம்கள் எமக்கும் இந்த நோன்பை அவர்கள் பிடிக்கும்படி ஆர்வம் மூட்டிருக்கிறார்கள் இமாம் தங்களுடைய இந்த நோன்பு இந்த நோன்பு பிடிப்பதற்கு காரணமாக அமைந்த சில சம்பவங்களை குறிப்பிடுகிறார்கள் அதில் ஒன்றுதான் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பிரபலியமான ஒரு தான் அரைுவில் இருந்து மதினாவுக்கு எதிர்க்கு சென்றார்கள் அந்த நேரத்தில் நபைவர்கள் மக்காவுக்கு சென்ற காலத்தில் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற பொழுதோ மதினாவில் சிலூதிகள் நோம்பு பிடித்தார்கள் அரை வசல்ல கேட்டார்கள் நீங்கள் ஏன் இன்றைய நாள் நோம்பு பிடிக்கின்றீர்கள் இதுக்குரிய சபப் காரணம் என்ன என்பதாக கேட்ட அவர்கள் சொன்னார்கள் இந்த நாள் மிகப்பெரிய கண்ணியமான ஒரு நாளாக இருக்கின்றது விரோதியாகியுனை அடலில் மூழ்கடித்து அளித்தான் பணி இஸ்ரேல்களை அல்லாஹ் இன்றைய நாளில் பாதுகாத்தான் இதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அதில் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் நோபு பிடித்தார்கள் அலை அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களோ அதை காட்டியும் இந்த இஸ்லாமத்துக்கு தகுதியானவர்கள் உங்களை விட நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன் உரிமை உள்ளவராக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அலை அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் நீங்களும் இந்த ஆசூரா தினத்தில் நோம்பு பிடியுங்கள் நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம் மூசா அலை அவர்கள் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோம்பு பிடித்தார்கள் எனவே ிய நீங்களும் நோம்பு பிடிங்கள் என்பதாக சல்லு அலை உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்றால் பனு அஸ்லம் கூட்டத்தாரை சேர்ந்த ஒரு மனிதரிடம் மனிதரை கூப்பிட்டார்கள் அலைவாசல்ல கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலைவாசல்லாம் அதிகாலையில் சாப்பிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீதமான நேரத்தை சாப்பிடாமல் அவர்கள் நோன்பை கண்டினியூ பண்ண வேண்டும் யாரெல்லாம் பசியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் நீயத்து இந்த ஆசூரா தினத்தை நான் தினத்தில் நான் நோம்பு பிடிக்கின்றேன் என்பதாக ஒமல்லம் இயக்குந் அக்கல் எசும் ஆசூரா யாரெல்லாம் சாப்பிடவில்லையோ அவர்கள் அப்படியே பிறகு சாப்பிடாமல் அப்படியே தொடர்ந்து நோம்பாளியாக இருக்கும்படி நம்பி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சில சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நாங்கள் இந்த நோம்பை நாங்கள் பலக்குவோம் பழக்குவோம் ஏனென்றால் அவர்கள் அழுவார்கள் அவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல ஆர்வம் ஊட்டினார்கள் சகாபாக்கள் நம்பி அவருடைய சுண்ணத்தை தேடி தேடி அதை ஆர்வத்துடன் அதை அழகான முறையில் அதை கண்ணியப்படுத்தி அவை சாபாக்கள் பின்பற்றினார்கள் பின்பற்றினார்கள் ஆனால் நாம் என்ன சொல்லுகின்றோம் பருந்து இல்லே இது அப்படி என்பதாக நாம் அதை ஒதுக்கின்றோம் உதாசீனம் செய்கின்றோம் கண்ணியமானவர்களே சுண்ணத்துடைய வெளிவு நபி அவர்களுடைய சுண்ணாவுடைய பெருமதி எங்களுக்கு எப்ப விளங்கும் என்றால் எப்ப கண்ணை மூடுகின்றோமோ அந்த அசுருடைய மைதானத்தில் விளங்கும் இவருடைய இவர் பின்பற்றிய இந்த சுண்ணத்தான நபிலான இவாதத்தினுடைய பெருமதி கண்ணியமானவர்களே எனவே அலி வசல்லம் அவர்கள் இந்த நோம்பு பிடித்ததுக்குரிய காரணத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த நோபை நீங்கள் பிடித்தால் உங்களுக்கு என்ன நன்மைகளை அல்லாஹ் பெறுகின்றான் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதாக நம்பி அவர்கள் சாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அலி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு என்ன கூலியை தருவான் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை எல்லாம் அரபாவுடைய நோம்பா ரெண்டு வருடத்தினருடைய பாவம் பாவம் மன்னிப்பு ஆனால் ஆசுராவுடைய நாளையில் நோம்பு பிடித்தால் அவருடைய முன்னைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லா கண்ணியமான ஆபம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவை திருப்தி மனைவியை திருப்திப்படுத்துகின்றோம் நம்முடைய பொஸ்ஸை திருப்திப்படுத்துகின்றோம் நம்முடைய குழந்தைகளை மனைவி மக்களை நம்முடைய தாய் தந்தையர்களை அனைவர்களையும் திருப்திப்படுத்துகின்றோம் ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய விளையத்தில் நானும் நீங்களும் உதாசீனம் உள்ளவர்களாக இன்று நம்முடைய வாழ்க்கையை கலைக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடாது கண்ணியமான அல்லாவுடைய எனவே வருகின்ற நாளை ஒன்பது ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் அலைவசல்ல நோன்பை பிடிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அரிசி வருகிறது நான் அடுத்த வருடம் அந்த வருடம் இருந்தால் நான் துறை ஒன்பதையும் பிடிப்பேன் கண்ணியமானவர்களே ஆக முக்கியமான நோன்பு தான் பத்தாவது நாளுடைய நோன்பு செல்லும் அலைவு செல்லும் இந்த உமத்துக்கு ஆர்வம் ஊட்டினார்கள் உன்பதையும் பத்தையும் சேர்த்து பிடிக்கலாம் அப்படி யாருக்கு வசதி இல்லையோ அதுக்குரிய சக்தி இல்லையோ அவர்கள் பத்தாவது நாள் மாத்திரம் பிடித்தாலும் அதனுடைய நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார் எனவே வல்ல அல்லா நம் அனைவரையின் சிறந்த அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையின் ஆகியவர்களான